ம் ஸ்ீாமேந்திரைபாயம்ூத்திரம் ஷங்க நமாாத்தமே விதைய மேவே ஓம் நமோ விதையத்திருஷிபோ மஹ நமோ குருப்பலவரோமேஜா स्वस्तिन பசியேஜா ஸ்யரங்கை வாசஸ்தனூஷா விவே நோரி பிராபிரமே ஸ்ரிக்வியலோக்கோசிதா காமஜனியன் ீா சர்வாவிசி மோஜய மாயா சாம்பரமிரம்ம்தன் யோ விஷ் ஆமாவிஜவிஷன் பிரசியோகாஸ் பச்சானியன்ஸ்வியதின் ஜோதிஷ சர்வேகன் புனர்பாபயிவ் ஹிவ்வா சர்வாஷன் விகதுண ஆமசோகம் பிரபைத் அகதிஜிதிம்தாக்கம் விவிதவிஷயிரா கஷா யந்திருமையத்தன்ன பிரைஷாுலேத்தூத்தனியலோக்கியமவிரனோரூத்தே யம் பூஜ்யம் பரம பைர்ஸ் எப்பலோகாசா பிரதிஹி மகமஸ்வாந்தமோக்கோன்மச்சோரேயுபனோ தன்வீசனே मे एतपाद आश्रितानां श्रुतिशम विनय प्राप्तिरक्रियाख्यमोघ तद्पादौ पावनीयौ भवभयविनुदो सर्वभावेन नमस्य जग्रदादित्रयोन मुक्तं शमदादिमयं जग्रदादिमयं तथा ओंकार एकसुसंवेद्यं ओंकार एकसु பதம் தன்னமாம்யஹம் பதம் தன்னமாம்யஹம் ஜாக்ரதாதித்ரயோன் முக்தம் ஜாக்ரதாதிமயம் তথা ஓம் கரே கசுசம்பேத்யம் ஓம் கரே கசுசம்பேத்யம் எத்பதம் தன்னமாம்யஹம் எத்பதம் தன்னமாம்யஹம் ஓமித்தேதோபூத்தியத்திருக்கா தோம் உபநிஷத்துக்கு பேரு பிரம்ம வித்யா பிரம்மத்தைத்தான் உபதேசம் பண்ணுகிறது ஆனா உபதேசம் பண்றதுக்கு ஒரு முறையை கையாடுகிறது மாண்டூக்கிய உபனிஷத் சமன்பாடு சமப்படுத்துறது ஓங்காரமும் ஜெகத்தும் பிரம்மமும் ஆத்மாவும் ஒண்ணுதான் பிரம்ம நமக்கு தெரியாதது உலகம் நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச உலகத்தை விசாரம் பண்ற பண்றதன் மூலமாக தெரியாத பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் ஆஹ் இதெல்லாம் நாங்கள் முதலே பார்த்துட்டோம் அங்கே ஓமி அக்ஷரம் சொன்னதுலயே இதம் சர்வம்ங்கிறதுக்கு விளக்கம் தான் எல்லாம் இதம் சர்வம் திருக்காலாதீத காரிய பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம் காரிய காரண விலக்ஷண பிரம்மம் எல்லாம் ஓம்காரம் சொல்லப்பட்டது அங்க பார்த்தோம் நாங்கள் நம்ம மறந்துடக்கூடாது நிறைய டிசைன்ல நகை எல்லாம் இருந்ததுன்னா என்ன சொல்றோம் இவை அனைத்தும் தங்கமே பானையெல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்கு பானைகள்லாம் நிறைய விதவிதமான பாத்திரங்கள்லாம் இருக்கு அதுக்கு வேற கலர் வேற நிறைய பூசி இருக்கு எல்லாத்துலேயும் படம் வரைஞ்சிருக்கு சித்திரம் வரைஞ்சிருக்கு பானைகளில் ஆனால் எல்லாத்துலேயும் என்ன பார்வை இருக்குது நமக்குன்னா திருஷ்டி என்ன திருஷ்டின்னு சொன்னால் டிசைனும் பார்ப்போம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம திருஷ்டி எல்லாம் களிமண்ணு எப்படி இதெல்லாம் களிமண்ணு தான் பானைகள் எல்லாம் சொல்றோமோ பாத்திரங்கள் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் சொல்றோமோ தங்கத்தால் செய்யப்பட்டதெல்லாம் சொல்றோமோ அது மாதிரி இதெல்லாம் பிரம்மந்தான் நீங்கள் நல்லா விசாரம் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் புரியும் சொல்லுக்கு இருப்பு இல்லைங்கிறது புரிஞ்சுட்டோமா இல்லையா சொல்லுக்கு சப்ஸ்டான்ஸ் கிடையாது எந்த வேர்டுக்கும் உண்மையிலேயே சப்ஸ்டான்ஸ் இல்லை மாறிக்கிட்டே இருக்குங்கிறத பார்த்துட்டோம் பொருக்கும் இருப்பில்லை சொல்லுக்கும் இருப்பில் பொருளுக்கும் இருப்பில் அர்த்தத்துக்கும் பதார்த்தத்துக்கும் சத்தா கிடையாது ஆனா அப்படி ஒரே கிடையாது கஷ்டமா இருக்கும் அதனால் என்ன சொல்றோம் பிரம்மன் சத்தாவை தவிர இந்த சத்தாமத்துக்கு மாதத்துக்கும் என்னதான் ஒரே நாமரூபம் தான் அனுபவமா இருக்கு அனுபவம் முழுக்க நாம ரூபமயமா இருக்கு ஆனா நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா நாமரூபம் நாமரூபத்துக்கு ஒரு பிடிப்பே இல்லை இருப்பே இல்லை சொல்ல மாதிரி தான் இருக்குமானி பூதான ஜாயந்தே நாம ரூபங்கள் ஜீவந்திசந்தி நமக்கு என்ன குழப்பம் சொன்னா தங்கத்தில இருக்கிறதெல்லாம் புரியறது மண்ணுல இருக்கிறதெல்லாம் புரியுது மத்ததெல்லாம் அதை புரிஞ்சுக்க வேண்டியதான் அதே மாதிரி ஒரு தங்கம் தான் இத்தனை ரூபம் எடுத்திருக்கோ எப்படி ஒரு மண்ணுதான் இத்தனை ரூபங்களை எடுத்திருக்கோ அதே மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான் மாயினால இத்தனை நாமங்களாகவும் இத்தனை ரூபங்களாகவும் தோன்றுகிறது அப்படி புரிஞ்சுன்னு நமக்கு அதுக்கப்புறம் நாம ரூபத்தில தாத்யம் இல்லை அது எப்படி நாம ரூபம் வர்றதுங்கிறது கிடையாது மூலம் எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது விளக்கி சொல்லி அப்புறம் அதை நீக்கிட்டோமான வஸ்து நமக்கு புரிகிறது பிரம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கு காரணம் பிரபஞ்சம் எல்லாமே பிரம்மன் தான் அந்த மந்திரத்தை விட்டுடுங்க முதல் மந்திரத்தை இனி எட்டாவது மந்திரத்தை தான் பாகப்படும் முதல் மந்திரத்தை மறந்துடன் ஓமிங்கிற மந்திரம் இருக்கு அதை மறந்துடன் எட்டாவது மந்திரத்தில் பார்க்க போறதுபஞ்ச திருஷ்டியில பேசி முடிச்சுடுற மாதிரி அதிக்கக்கூடிய வசூ என்னங்கிறத சொல்லி எடுத்து சுருக்கமா சொல்லி இருக்கு இனி கடைசியில் நம்ம ஐக்கியம் பண்றது புரியும் இப்ப இங்க என்ன பண்ணதுன்னா பதார்த்த பிரபஞ்சத்தையும் நிஷேதம் பண்ணுகிறது அது இருக்கிற மாதிரி இருக்கப்பா சொல்லு இருக்கிற மாதிரி இருக்குன்னு முதல் மந்திர சொல்லிட்டு பொருள் இருக்கிற மாதிரி இருக்கு சொல்லாவது பொருளாது சொல்லும் பொருள் அற்றுப்பதுவே சுட்டற்ற பூரணம் அது இன்னொரு பாட்டு இருக்கு சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் அதை சுட்டி காட்ட முடியாது சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிரம்மனை எங்க பிரம்மம் எங்க இருக்கு அடுத்த கேள்வி என்னன்னா எல்லாம் பிரம்மம்னுட்டீங்க இது பிரம்மம் எங்க இருக்குன்னா சிஷியனை பிடிச்சி குரு என்ன பண்றா சங்கராச்சரிய சொல்ற அவன் கையை பிடிச்சி அவன் நெஞ்சுக்கு நேர வச்சு ஆத்மா பிரம்மா அபிநயன தரிசை குரு சிஷியனை பார்த்து சொல்ற இந்த ஆத்மா ஓஹோ எல்லாம் பிரம்மமா பிரம்மம் எங்க இருக்கு பிரம்மம் எப்படி இருக்கும் எது அப்படின்னா நீதான் அதுவா சரி நான் தான் பிரம்மன் நான் தான் தான் தான் எல்லாம் தெரியுது அது எப்படி நான் வேற அது வேறதானே எதுக்காக ஒண்ணாச்சுன்னா எனக்கு ஒண்ணு இல்லையே எனக்கானா அதுக்கு இல்லையே எப்படி நான் தான் சொல்றதுன்னா நம்மதான் முதல்ல இந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வேற சொல்லி வச்சிருக்கோமே நீ வந்து ரூபமாவது நாமமா வஸ்துவாது ஒன்றும் கிடையாது ஆத்மாவை விசாரம் பண்ணணுங்கிறதுக்காக சஹா அயம் ஆத்மா அப்படி சொல்லி அப்படிப்பட்ட இந்த ஆத்மா நான்கு பாதங்களை உடையது இப்ப உபனிஷத்து என்ன பண்றதுன்னு கேட்டா இது வந்து பாக்கணும் எடுத்த அடுப்புலேயே அயம் ஆத்மா பிரம்மன் மகா வாக்கியம் வந்து எடுத்து உபநிஷத்துல பிரஜ்யான கடைசியில்தான் உபனிஷத்துலயும் ஒரு கொஞ்சம் சாப்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி அது அனுபூதி மகா வாக்கியம் மகா வாக்கியம் சொல்றோம் சொல்றான் அகம் பிரம்மாஸ்மி அது வந்து சித்தாந்தம் பண்றது ஐத்தரை உபநிஷத்துல என்ன சொல்றது ஸ்டேட்மெண்டா முடிச்சு விடுறது பிரஜானம் பிரம்மா சுத்த சைதன்யம் தான் சொல்லி முடியுது அப்புறம் இங்கே அகம் பிரம்மாஸ்மிதாரண்ய கோபநிஷத்தில் பார்க்கறோம் சாந்தோ கோபநிஷத்துல நடுவரை வருகிறது திரும்ப திரும்ப சொல்றது தத்துவமசி ஸ்வேதகேத்தோ தத்துவமசி ஸ்வேதகேத்தோ தத்துவமசிஸ்வேதகேத்தோன்னு சொல்றது அது உபதேச மகா வாக்கியம் இது ஒரு வகையான உபதேச மகா வாக்கியம் தான் சொல்லுகிறார்கள் விளக்கி சொல்ல போகிறது ஆரம்பத்திலேயே வந்துவிட்டது அயம் ஆத்மா பிரம்ம இவை அனைத்தும் பிரம்மே இந்த ஆத்மா பிரம்மே அந்த பிரம்மன் ஆத்மாதான் இப்ப ஆத்மானு சொல்ற போது இங்க கொஞ்சம் கவனிக்கணும் உபனிஷத்து அனாத்மாவை சேர்த்து ஆத்மானு இந்த இடத்துல அர்த்தம் பண்றது ஏன்னா நம்ம அனுபவத்தில் என்ன இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கோம் நினைக்கிறேன் எந்த விஷயத்துல கேட்டா நான் ஜடம் சந்தேகம் இருக்கோ நான் ஜடம் யாரா சொல்லுவோமோ நான் ஒரே ஜடமா இருக்கேன் சுவாமி எங்கேயா ஜடம் வந்து நான் ஜடமா இருக்கேன்னு சொல்லுமா இப்ப என்ன சொல்லுவோம் எனக்கு அறிவு குறைச்சலா இருக்கு வேணா சொல்லிக்கலாமே தவிர அது அறிவு குறைச்சலா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் ஆனா அறிவு இருக்குங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது நான் அறிவு உடையவன் நான் உணர்வை உடையவன் உணர்வை உடையவனா உணர்வு உணர்வு உணர்வை உடையது உடலா உடல் உணர்வை உடையதாங்கிற விசாரத்தில் செவத்துக்கு உணர்ச்சி கிடையாது உணர்ச்சி கிடையாது மைக்கு உணர்ச்சி கிடையாது ஆக நான் வந்து சேத்தன தத்துவம் ஜட தத்துவம் இல்லை அது கிளியர் நான் சேத்தனம்தான் ஜடம் இல்லை எதுக்கு சொல்றேன் அயம் ஆத்மா பிரம்ம சுவயமாத்மா சதுஷ்பாத் விளக்கம் பொழுது ரெண்டையும் சேத்துல சிஜ கிரந்தி அப்படின்னு பேர் என்ன சைதன்யமாக மாத்திரம் நான் நினைக்கிறது இல்லை அத நாம கவனிக்கிறதே இல்லை நான் சைத்தன்யம் நான் அறிவு உள்ளவன் அறிவு சுரூப்பம் சைத்தன்யரூபம் அப்படின்னு நம்ம யாராவது நினைக்கிறோமோ நினைக்கிறது இல்லை சைத்தன்யம் இருக்கா இல்லையா சேத்தனத்துவம் இருக்கா இல்லையா நம்ம கிட்ட இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் ஜடமான உடம்பு மனசு புத்தியை சேத்துத்தான் நான் நான் நான் சொல்லி நான் வெறும் கேவல சேத்தனத்தை நான் நான் நம்ம சொல்றது இல்லை ஜமான சேர்த்து கொண்டுதான் விவகாரம் நான் கிடையாது இந்த உலகத்துல இல்ல இருக்கிற எல்லா ஜட பொருளும் சேர்த்துதான் ஒட்டு மொத்தமா அனாத்மா சேதன தத்துவம் தான் ஆத்மா அச்சேதன அநாத்மா தான் இத பத்தி நம்ம கீதையில பாத்திருக்கோம் பைமுணா இது கௌன்ய கேற்றமித்தோ வேக கேற்ற கேத்தா மாம் விதி சுவேற்ற கேற்றக் கட்சோம் எத்தஜானம் மம் மமோகூழ்கு தேற்றம் எச்சிகாரிய சோய்ச்சேணு ரிஷிர் கீத்தம் ஷந்தோ ப்ரமசூத்தபேத்தும மூத்தி மகாபூத்தியமே தைக்கம் பஞ்சேந்திரச்சராட்சா சுகம் தும் சாாத்தச்சேதே சமேனமுதா சவிகாரம் கேத்ரம் அப்படி என்ன தெரியுது கஷேத்தார கடைசியில ஒரு இடத்துல சொல்ல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் மறக்கவே கூடாது சம்பந்தத்தினால்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு உற்பத்தி ஆகிறதோ அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லாம் சம்பந்தத்தினால்தான் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அத்தியாசத்தை நிரூபிக்கிறது இந்த ஸ்லோகம் ஆன பகவத்கீதையிலேயே அதாவது ஆத்மாவில கஷேத்திரம் அதாவது கஷேத்திராகிய சைதன்யத்திடத்துல கஷேத்திரமாக அனாத்மா அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு பிரமாணம் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சாதாரணமா தோணல் அப்போ இந்த அயமாத்மா பிரம்மன் சொல்லும் பொழுது உபனிஷத்தை என்ன படித்தது எடுத்தோன்னு திடீர்னு சொல்றது சைதன்யத்தை காமிச்சு கொடுத்து அயமாத்மா பிரம்மன் நான் நமக்கு மற்ற உபனிஷத்தை படிச்சிருக்கோம் மற்ற சாஸ்திரங்களை படிச்சிருக்கோம் தத்துவபோதத்தை பார்த்திருக்கோம் தத்துவபோதத்துல சொல்லிருக்கு ஈஸ்வரனுக்கு வாச்சியார்த்தம் என்ன ஈஸ்வரனுக்கு லட்சியார்த்தம் என்ன ஜீவனுக்கு வாச்சியார்த்தம் என்ன லட்சியார்த்தம் என்ன லட்சியார்த்து வாட்சியார்த்து வச்சிருக்கோம் நம்மார்த்த லட்சியார்த்தங்கள் எல்லாம் மத்த சாஸ்திரங்கள்ல அங்க படிச்சு வச்சிருக்கோம் அதை வச்சு நம்ம முதல்ல சொல்லிருக்கோம் ஆனா இந்த உபநிஷத்துல இது தானே முதல்ல சொல்லிருக்கு திடீர்னு அயமாத்மா பிரம்மன் அப்ப இவன் எப்படி நினைச்சுப்பான் தன்னை ஓஹோ நான் தான் பிரம்மனா ஓஹோ அப்படி நினைச்சுப்பான் ஆனா இவன் தன்னை எப்படி நினைச்சு கொண்டிருக்கான் சேத்தனமாகவும் அச்சேதனமாகவும் சேர்த்து தான் நினைச்சுருக்கான் கேவல சேதனமாக தன்னை யாரும் நினைக்கிறது இல்லை நம்ம எல்லாரும் நம்ம உடம்பு மனசோட புத்தியோட இணைச்சு கொண்டுதான் நம்மள ஆத்மா ஆத்மான்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா உபனிஷத்து என்ன பண்ண போறதுன்னா உடையது அப்படின்னு ஏன் சொல்றது ஆத்மாவில் ஏது பாதமாவது விதமாவது சர்வகத ஆத்மாவில் என்னப்பா பாதங்கிற எங்கு நீக்க நிறைந்துள்ள பிளவுபடாத தேசம் காலம் வஸ்து என அவினாசி தத்வித்தி ஏன சர்வமிதம் தத்தம் அப்படி வியாபகமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஏது பாதம் பாதம்னா என்ன கால் பகுதி பாதம்னா நமக்கு தெரியும் குருவோட பாதம் கடவுளுடைய பாதம் அந்த பாதம்னா அது காலுன்னு அர்த்தம் மாட்டுக்கு நாலு காலு அந்த அர்த்தத்துல சொல்லல நீங்க வந்து என்ன சொல்லிருக்குன்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு இங்கிலீஷ்னா கால் பகுதி அதுக்கும் பாதம் தான் பேர் இப்ப ஸ்லோகத்தையே படிச்சோமனா படிச்சோம் முதல் பாதம் அபிதீயத்தை ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் கேத்ர கேதி தத்விதா நாலாவது பாதம் இப்ப இந்த ஸ்லோகத்தை நாலு பாதமா பிரிக்கிறோம் அது மாதிரி இந்த ஆத்மாவை நாலு பாதமா பிரிக்கிறோம் இதுல இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க பிரிக்கிறதுக்கு முயத் சேத்தினால்தான் நாலுமா பிரிச்சிருக்கலாம் என்ன பண்ணிட்டு அனாத்மாவையும் ஆத்மாவை நாலா வச்சு கொடுத்து பிரித்தாதே அவ்வகார பாதம் இவ பாதம் அது பாதம் மாதிரி சொல்றோம் உண்மையிலேயே பாதம் கிடையாது அது துரிய சதுர்த்த பாதா சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன் சேதனம் அச்சேதனம் இதோட சேர்ந்து இருக்கிற சேர்த்து தான் இந்த இடத்துல உபனிஷத் வந்து அயமாத்மா சதுஷ்பாத் சொல்லும் பொழுது அனாத்மாவின் சேர்த்து அநாத்மாவை சேர்த்துக்கிற போது நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வெறும் உடம்பு மனசு புத்தியை மாத்திரம் எடுத்துக்கல உலகத்தையும் சேர்த்து கொடுத்து எஷ்டி மாத்தம் இல்லை சேர்த்து கொண்டு விட்டது என்ன பண்ண போறது போது அபிமானிக்கு பேரு விஸ்வன் சூக்மசரீர அபிமானிக்கு பேரு தைஜசன் காரணசரீர அபிமானிக்கு பேரு பிராஜ்யன் அதே மாதிரி இந்த சமஷ ஜத்து போட்டு ஜ போட்டுபஞ்சா அர்த்த பிரபஞ்சா சப்த பிரபஞ்ச பிரபஞ்ச வா ஜத் ஜத்தை ரெண்ட சொல் பொரு முழுக்க சொற்களும் பொருள்களும் அடங்கியது இதுதான் உலகம் சொற்களும் பொருட்களுக்கும் அடிப்படையாக இருப்பது ஓங்காரம் பிரம்மிருக்கும் இதுவரைத்தினால குறிப்பிடப்படக்கூடிய அந்த பரம்பொருள் வேற யாரும் இல்லை நான் தான் அதனால பரம தாற்பயம் என்னன்னா ஆத்ம ஏகத்துவம் சர்வாத்மத்துவம் தாத்யம் எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான் தேவனா இருந்தாலும் சரி ஈஸ்வரனும் சரி நானும் சரி ஈஸ்வரனுடைய ஆத்மா என் நான் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு ஆத்மாவா இருக்கேன் ஜீவனுக்கும் ஆத்மா நான் தான் ஆத்மா நான் தேவர்களுக்கும் ஆத்மா நான் தான் ஆத்மா நான் தான் ஆத்மா நான் தான் ஆத்மா நான் தான் கொசுவுக்கும் ஆத்மான் கஷ்டமா இருக்குது கொசுவுக்கும் ஆத்மா நான் தான் ஆத்மா தான் ஆத்மாவை கடிக்கிறது கொசு கடிக்கிற போதுமாவை சுவாமி கஷ்டமா இருக்கு அப்ப எல்லாத்துக்கும் ஆத்மா நான் சொல்றதுக்கு நமக்கு அந்த நிஷ்ட வரணும் அது ஒண்ணும் இல்ல கொசு கடிக்கிறது தெரியாம இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் பண்ணினா போனோம் அந்த ட்ரைனிங் பண்ணணுமான் தான் கேள்வி அதுக்கு பரவாயில்ல கடிச்ச கடிய கொசு கடிய ஒரு விஸ்வன் சூக்மசரீர அபிமானி தைதசன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தத்துவோதத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் நீங்க உங்களுக்கு எல்லாம் தத்துவம் தெரியும் நினைச்சுதான் நான் மண்டப விஷயத்தை எடுப்பேன் உங்களுக்கு தெரியாட்டார என கஷ்டமா பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம் அதுலயே யாருன்னு கேட்டா வந்து விராட் ஹிரண்யம் அப்புறம் ஈஸ்வரன் அவ்யாஸ்ரா ஈஸ்வர என்ன எல்லாத்துக்கும் ஒரே அணுகுண்டு வச்சு தூக்கி போட்டுவிட்டு அது என்ன சொல்ல போறதுன்னா அமாத்தியா பிரபஞ்சோபா சிவோத் தயம் சொல்லி ஒடுக்கிவனையும் விராட்டையும் ஐக்கியம் பண்ணி விஸ்விராட்ட வந்து ஐக்கியம் பண்ணி ஐக்கியம் பண்ணினா பிரவிக்கி அப்புறம் இரண்ட கர்ப்பை யாருல ஒடுக்கினா ஈஸ்வரன் பிராக்யனோட சம்பந்தப்படுத்தி அங்க பிரபிலாபனம் பண்ணி அப்புறம் பிராக்யனையும் ஈஸ்வரனையும் எதுல என்ன பிரம்மன் ஆத்மா சைதன்யத்துல பண்ணி ஏக்கமே அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொல்லி அத்வைதான கிரம இத பண்ண போகிறது உபனிஷத் அப்படின்னு சொன்ன உடனே என்ன எடுத்து அனாத்மா சேத்து அயமாத்மா பிரம்மங்கிற போது சேத்துக்கல ஆனா சோயமாத்மான்னு சொல்ற போது சேர்த்து கொண்டு விட்டது இதுல இருந்து என்ன தெரிகிறது உபனிஷத்து அயமாத்மா பிரம்ம சொபதான்த்தம் புதுசா படிக்கிற மாதிரி நினைச்சு பாக்கணும் சோயமாத்மா சதுஷ்கா இப்ப இந்த மந்திரங்கள் ரெண்டும் ரொம்ப முக்கியம் இனி மூணாவது மந்திரத்திலிருந்து ஏழாவது மந்திரம் வரைக்கும் மூன்றாவது மந்திரத்திலிருந்து ஏழாவது மந்திரம் வரைக்கும் இந்த விசாரம் நடக்கிறது ஆத்ம விசாரம் தான் நடக்க போகிறது மூன்றாவது மந்திரம் முதல் ஏழாவது மந்திரம் வரை அதுக்கிடையில கார்கெல்லாம் வரப்போகுது படிக்கல ஜாகரிதான சப்தாங்க வைர Ekonabhimşaty பிரதரித்தோன சமஷ்டி லெவல்லே பேசுறது இப்ப நான் வந்து ஆத்மானு சொல்ற போது நான் உலகத்தோட சேர்த்துக் கொண்டு பாக்கிறேன் ஜடமயமான என்னுடைய சரீரம் மாத்திரம் இல்லை எல்லா ஜட சரீரங்களையும் சேர்த்துக் கொண்டு நான் பாக்கிறேன் இப்படி பார்க்கும் பொழுது சேர்ந்து இதுக்கு ஒரு பேர் வருகிறது இது எப்படிப்பட்டது பார்க்கணும் ஜாகரித ஸ்தானகா ஜாகிரத அவஸ்தே இதுக்கு உடையது ஸ்தானம் இதுல இருக்குன்னா ஜாகிரத அவஸ்தை விழிப்பு நிலை ஸ்தானம்னா விழிப்பு நிலை அது ஆத்மா சப்தம் இருக்கிறதுனால அது புல்லிங்கம் அதனால இந்த ஆத்மா ஜாகிரத அவஸ்தையை ஸ்தானமாக கொண்டவன் முதல் பாதத்தில இந்த ஆத்மா எந்த ஆத்மா பிரம்மமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா முதல் பாதத்துல இப்படி இருக்கான் முதல் பகுதியில இப்படி இருக்கான் இயங்குகிறான் ஜ அவஸ்தையை இருப்பிடமாக கொண்டிருக்கிறான் இருக்கான் எப்பவுமே வழியில பார்த்துட்டு இருக்கான் பகிஷ்பது இல்லை ஜாகிரத அவஸ்தா முழுக்க எந்த இதுல பாத்து இப்ப வேணா நம்ம இங்க இருந்து நாம யாரு நம்ம நினைச்சுட்டு அது வேற விஷயம் இங்க ஸ்பெஷல் இது அப்பவும் என்ன பண்றோம் ஏதாவது அடைஞ்சல் வந்தா பார்த்துட்டு தானே இருக்கும் கொசு கடிச்சுண்டே இருக்கு பகிஷ்பிரஜனா அந்த பிரஜனா பகிஷ்பிர்தான் கிடைக்கிறது இருக்கு பகிஷ்பிரா சுவாத்ம்தே விஷய பிரஜா எஸ் எகா பகிஷ்பிரா சங்கராச்சரி தன்னை தவிர மற்ற விஷயத்துல புத்தி போயிண்டு தன்னை தவிர மற்ற விஷயங்களில் அறிவானது வெளியே செல்லுவதால் வெளியில போற மாதிரியே இந்தியங்களை படைச்சு கெடுத்துட்டாரு பகிஷ்பிரா எல்லாமே சேர்ந்து இந்த விராட் புருஷன் விஸ்வன் விராட் பல்வேறு விஷயங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிற மாதிரியே தோன்றுகிறது அறியாமையினால்தான் இது நிகழ்கிறது அறியாமையினால் புறநோக்குடையவனாக இவன் இருக்கிறான் அறியாமையினால் மாயினால் புறநோக்குடையவனாக இவன் காணப்படுகிறான் சப்தாங்கானி ஏழு அங்கங்களை உடையவன் என்ன ஏழு அங்கங்கள் தலை கண்கள் காற்று பிராணம் அப்புறம் ஆகாஷம் வாயு ஆகாசம் அன்னம் பிருத்தி பூமி ஏழு தயன வைனூப்பாணே பகுல பயிர் பிளிவியே பதௌநீய அப்ப முக சப்த இந்த சூரியன் சொல்யன்ப தலை அப்புறம் கண்ணு பிராணம் தனியாக ஒன்று இருக்கு அப்புறம் ஆகாஷா அன்னம் பிருத்திவி இதெல்லாம் வந்து உபரிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு நாளைக்கு விவரமா சொல்றேன் சத்தாங்க பத்தொன்பது அவயங்கள் சூக்ம சரீர விஷயங்கள் தான் இதெல்லாம் ஏகோன விம்சத்தின் பஞ்ச ஞானேந்திரங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் அது முகம் உடையது முகத்தை போல முகமா கல்பன பண்ணி இருக்கு ஏகோன விம்சதி இது ஜாக விழிப்பு நிலையில் இருக்கிறான் புறப்பார்வையை உடையவன் ஏழு உறுப்புகளை உடையவன் முகங்களை உடையவன் முகங்களை உடையவன் சூலபுத்து பருப்பொருள்களை இவன் அனுபவிக்கிறான் வெளியில இருக்கக்கூடிய பருப்பொருள்களை அனுபவிக்கின்றான் வைஸ்வா நரகா விராட் புருஷன் பிரசியம் என்னது வைஸ்வானர் சொல்லுகிறோம் இந்த விராட் புருஷன் தான் முதல் பாதம் பிரதம பாத சமஷ்டி அபிமானி சைதன்யம் ீர அபிமானி ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி சைத்தன்யம் சப்தாங்க கவனிக்கல ஆஹ்வாலனச மூர்தா என்லாம் வந்து தல கண்ணுதான் சூரியன் இதே மாதிரி முண்ட கோபுஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு அக்னிர் மூர்தா சக்ஷி சந்திர சூரியன் திசஸ்ரோத்ரேவா விவத்தாச்ச வேதாக அப்படி சொல்லி அங்க ஒரு மந்திரம் இருக்கு কানেক্ট பண்ணி அபர சொல்றேன் பரவாயில்லை அவங்க சொல்ற নাম্বার என்ன சந்தேகம் வருது அபர பாப்ப ஓஹோ அக்னி இருக்கலே அக்னிஹி அஸ்ய முகத்தேன உக்தஹ ஓகே அக்னி சேதகம் சேச்சு நான் அபர சொல்றேன் அவங்க நல்லா எழுதி இருக்காங்க இதை நான் பிறகு நான் சொல்றேன் ஏகோன விம்சதி முகஹா ஸ்தூல புக்கு வைஷ்வனர்ஹ प्रथமபாதஹ அப்புறம் இந்த இதில் எத்தனை விஷயம் பாருங்க ஜாகிருதி பகிஷ்பிரா சப்தாங்க முகஹா ஸ்தூல புக்கு வைஸ்வானா வைஸ்வநர வேண்டாம் வரைக்கும் போறோம் ஜாகிருதி பகிஷ்பிரஜ சப்தாங்க ஏகோண விம்சதி ஸ்தூல புக்கு இவருக்கு பேர் என்னது வைஸ்வானரன் பிரதம பாதஹா இந்த வைஸ்வநரனுடைய தன்மைகள் இதெல்லாம் புறநோக்கு உடையவராய் ஏழு அவயவங்களை உடையவராய் பத்தொன்பது முகங்களை உடையவராய் புறப்பொருள்களை அனுபவிக்கின்ற முதல் பாதமாக விளங்குகிறார் இந்த ஆத்மாவை என்ன பண்ணி எடுத்து அனாத்மாவோட சேர்த்து எல்லா ஜெகத்தையே எடுத்துக்கொண்டு சேர்த்து கொண்டு அயமாத்மா சொல்ற எல்லா ஆத்மாவையும் சேர்த்து பேசுகிறது விராட் புருஷன் எடுத்த உடனேயே என்ன பண்ணிட்டு யோபுத்தேர் புத்தேர் ஆத்மா மகான் பர மக்தரம் அவ்வக்தா புருஷ்பர உலக பொருட்களை காட்டிலும் இந்திரியங்கள் உயர்ந்தது கொஞ்சம் மாத்தி இருக்கு இந்திரியங்களை காட்டிலும் உலக பொருட்கள் உயர்ந்ததுன்னு இருக்குங்க இந்திரியாக அது ரொம்ப இன்ஃபுளு பண்றதுனால ஆனா உண்மையில இந்திரியங்கள் தான் உயர்ந்தது கீதையில சொல்ற போது இந்திரியாணி பராணியாகவும் சொல்லி இருக்குற போது உலக பொருளா நம்ம அட்ராக்ட் பண்றதுனால உலக பொருட்கள் அதுக்கு வித்தியாசம் இந்திரியங்களை காட்டிலும் மனசு உயர்ந்ததுன்னார் கிருஷ்ணர் ஆனா கட்டோபனிஷத்துல என்ன பண்ணிட்டு அர்த்தங்கள் இந்திரியங்களை காட்டிலும் விசேஷமா இருக்கு இந்திரியங்களை காட்டிலும் மனசு மனசை காட்டிலும் புத்தி புத்தியை காட்டிலும் உடனே என்ன பண்ணிடுது போயிடுது உடனே புத்தேர் ஆத்மா மகான் பரஹா இந்த சமஷ்டி சூட்ச இரண்டு அபரம் நாஸ்தி அப்படி ஒரு என்ன சொல்றது பிரபிலாபன கிரமம் இப்ப தைத்ரிய பஞ்சகோஷ விவேகத்தின் மூலம் பஞ்சகோஷ விவேக பிரக்கிரியை மூலம் ஆத்மாவை புரிய வைக்கிறது ஆனந்தமய பிரம்மனா ஆத்மாவை புரிய வைக்கிறது இங்க என்ன பண்ணுகிறதுனா அவஸ்தாத்திரைய விசாரம் பண்ணி மூன்று அவஸ்தைகளின் வாயிலாக விசாரம் பண்ணி அப்புறம் துரியம்னு ஒரு நிலையை சொல்லி நிலை போல சொல்லி ஆத்மாவை உணர்த்துகிறது அதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் அஹ ஜாக பிரகூலு வைஸ்வா பிரதம பாத ஆத்மே எஷ்டி சமஷ்டி ஐக்கியம் உச்சியத்தை ஆத்ம நானாத்மா நிறைய நம்ம நிறைய பேர் நினைச்சுருக்கோம் புரிவிட்டு அக் சேத் அக்னி அக்னி சேத்திரம் சரியாயிடுது சப்தாங்க அப்புறம் பிராணன் அப்புறம் ஆகாசம் தான் தலை சூரிய பகவான் தான் கண்ணு வாயு பகவான் தான் பிராணன் ஆகாசம் தான் ஆகாசம் சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய ஆகாசம் அப்புறம் கடல் நீர் தான் ஜ கடல் நீர் கடல் நீர் அண்ணம் சொல்றது உபனிஷத்துல அங்க கடல் நீர் அப்புறம் பூமி அப்புறம் அடுத்தது அக்னி இத்தனை சேர்ந்து ஏழு நீ அடுத்த வந்திருக்க சப்தாங்க பிருத்துக் தைசனாண அந்த பிரானவிமுக இரண்டாவது பாதம் இப்ப சொல்லப்படுகிறது இதுக்கும் இதனுடைய பிரஜை இதெல்லாம் இப்படியே முதல்ல சொன்ன மாதிரியே சொல்லப்படுகிறது இது யாரு தைஜசன் இவர்தான் இரண்ய கர்ப்பன் இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் சொன்னா தெரிதான் நமக்கு நிலையில் இருப்பவன் எல்லாவற்றையும் நீக்கப்போது மனசி ஆகத்தே ஜாகிரத் பிரஜை என்ன பண்றா அநேக சாதனங்களோட உலக வெளி விஷயங்கள்ல புறநோக்கில இருந்து கொண்டு பதிய மனசதிய நல்லது ஆதத்தை சித்திரித்தம் இவ பட்டா அப்படியே ஒரு துணியில வரைஞ்ச மாதிரி உள்ளத்துல வரைஞ்சுக்கூறு பெற அம்பாளை பத்தி பாடும் போது ஒருவன் திரு உள்ளத்தில் எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே பாடுவார் அம்பாளை பாடும்போது சிவபெருமான் அம்பாளை மனசுல எழுதி வச்சிட்டு இருக்காரா அப்படி இவர் வர்ணனை பண்றார் ஆனா அதே மாதிரி என்ன பண்றது இந்த உலகத்தையே நம்ம என்ன பண்றோமான்னா மனசுக்குள்ள அப்படியே வரைந்துள்ளி பிரியமை செயல்கள் அதனால தூண்டப்பட்டு ஜ அவஸ்தோலவே சொல்லி இருக்கு எந்த பிரபஞ்சம் தெரியறதோ அதுக்கு பேர் அவஸ்தா விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரித்தான சொல்லிகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இந்த சொல்றோக சர்வா மோ மாத்திரமாபாதாயிருப்பம் அப்புறம் தரே தேவி மனசே கீவதி இந்த உபிஷத்துல சொல்லிருக்கு அந்த உபனிஷத்துல இப்படி சொல்லி இருக்கு இந்திய அபேட்சையா அந்த மனசா தத் வாசனாரூபாச்சுவே பிரஜா அந்த மன உள்ளுக்குள்ளதான் பிரஜை இருக்கு வெளியில இல்ல வெளி விஷயங்கள்ல இந்திரியங்களை பயன்படுத்துறது இல்லை இந்திரியங்களை பயன்படுத்தி அறிவை பெறுறது ஜாக்கிரத அவஸ்த இந்தியங்களை பயன்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே விஷயங்களை அறிகிறது அப்புறம் என்ன விஷய சூன்யாயாம் பிரஜாயாம் கேவல பிரகாசஸ்வரூபாயாம் விஷயித்வேன பவத்தி இது தேஜசா விஷயங்களே இல்லாட்டாலும் விஷயங்களெல்லாம் இருக்கிற மாதிரி பிரகாசப்படுத்திக் கொண்டு அங்க இருக்கிறது தைஜசன் விஷயத்தேன பவதி பிரகாச விஷயங்கள் எல்லாம் இல்லாட்டாலும் அங்க விஷயங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தி அது காட்டிக் கொண்டிருக்கிறது தைஜசன் விஸ்வசிய சவிஷயத்துவம் தைஜசஸ்ய அவிஷயத்துவம் புரிஞ்சுக்கணும் விஸ்வன் வந்து விஷயத்தோட கூடினவன் தைகசன் விஷயம் இல்லாமலேயே விஷயங்கள் உண்டு பண்ற ஒண்ணுமே இல்லாம என்ன வெறுங்கையில முழம் போடுறான் ஒரு பழமொழியே இருக்குமே இல்லாம சும்மா இப்படி இப்படி இப்படி முழுவோம் அது மாதிரி சொபனத்துல வந்து நிறைய இப்படி கற்பனைகளை எல்லாம் பண்ணுகிறது விஸ்வசிய சவிஷயத்தேன பிரஜாயாக ஸ்தூலாயா போஜியத்துவம் விஸ்வனுக்கு விஷயத்தோட ஸ்தூல போகம் அங்க சொன்ன பண்ணியாச்சு அதுல இருக்கிற அதே தான் இங்க எல்லாம் பண்றான் அர்த்தம் பாத்துக்கணும்னா அனுபவிக்கிறான்த்துல எப்படின்னா பிரவிபுக்த புக்கு சூக்கு பிரவிஸ்வல் தனியா அனுபவிக்கிறான் அப்புறம் அனுபவிக்கிறான் முகாம் அது மாதிரியே சொல்லிவிட்டார் நீ அடுத்த மந்திரத்தையும் பார்ப்போம் இதெல்லாம் நான் தொகுத்து திரும்புவேன் எத்தனை காமம் காம கஞ்சனஸ்வனம் பத்து சுஷுப் சுஷுப் பிரானமய திரு நாமுத்தம் சுஷுப்பாணீபூ ஆனந்தமயந்த சேத்தோமுக திருத்த சுஷுவர்த்தி சுர சுப் கஞ்சன காமம் ந காமயத்தே கஞ்சன காமம் ஒரு விஷயத்தையும் விரும்புறது இல்லை ஜாகிரத அவஸ்தையில தான் விரும்புவோம் நிறைய நமக்கு ஆசை எல்லாம் எங்க வருகிறது ஆசைகள்லாம் நிறைய வருகிறது நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சின்ற விஷயங்கள் எல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறோம் கஞ்சன காமம் ந காமத்தே ஒரு விஷயத்தையும் விரும்புறதில்லை எந்த அவஸ்தையில உலகத்துல ஒரு பொருளையும் ஒருத்தன் விரும்புறது அது மாத்திரம் இல்ல கஞ்சனம் ரொம்ப ஆசையோட இருக்கான் பொருளை அடையாட்டா கூட சொப்னத்திலையாவது அடைஞ்ச மாதிரி நினைக்கலாம் கனவுல அது மாதிரி நினைச்சு கனவுல அனுபவிக்கிற மாதிரி நினைக்கலாம் அதுவும் கிடையாது கஞ்சனம் தத் சுப்தம் எதனையும் விரும்புவதில்லையோ எங்கு கனவும் காண்பதில்லையோ அதுவே சுசுக்தி ஜாகிரத அவஸ்தையும் சுசுக்திஸ்தையில் இல்லாத அவஸ்தை அவ்வளவுதான் லலிதா அஷ்டோத்திரத்துல ஒண்ணு ஜாகரண்யா தைதாத்மிகா ஜெயினமக இதுலதான் இல்லை நம்மளதுல சுப்தா ஜெயினமாக ராஜ்யாத்மிகா ஜெயினமீனமஹத்திலே வந்து ஜாகரண்ய நமகாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத் மேலும் உள்ளதை நான் அடுத்த சொல்றேன் இந்த வாக்கியங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் விளக்கமா படிக்கணும் கொஞ்சம் ஆழம அடுத்தேமேவிரே மாரியஜரங்கை வாசி நேந்திரோஸ்தூஷா விஷ்வா ஸ்வதி நத்தரி நோகஸ் ஓகே ஈஸ்வரோருராத்மேதி மூர்த்திபேதவிபாதினே வோமப்தே திணா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஹரி ஓ गुरुनाथ ஆதிகுருநஸஸ்வாமிக்கீ ஜாஸ்வரி தேவிக்கி சமிகி